முதலாவது கேள்வி தலாக்க பத்தி எங்களுக்கு என்னத்துக்கு தேவை நாங்க மாசால இருக்கிறோம் நாம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஏன் நாங்க எங்களுக்கு தலாத்த பத்தி ஒரு தேவை அப்படின்னு நினைச்சாதிங்க தலா சொல்றதுக்கு இல்ல தலாக்குங்கிறது தலாக்குங்கிறது அது சொல்றதுக்காக இல்ல கட்டாயமாக நாம விலங்கி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான சட்டம் அதுக்கு நிறைய நடைமுறை சிக்கல்களும் இந்த தலாக்குடை விஷயத்துல இருக்குது அதனால கொஞ்சம் நிதானமாக இந்த விஷயங்களை நாம பார்ப்போம் முதலாவது விஷயம் நிக்காகங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம அஞ்சு விதமான கடமைகள் சொன்னாலும் கூட சில வார்த்தைகள் சில வாய் வார்த்தைகள் பொண்ணுடைய பொறுப்புதாரி மாப்பிள்ளைய பார்த்து நான் உனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் இவர் சொன்னார் நான் அதை ஏற்றுக் கொண்டுட்டேன் மாப்பிள்ளை சொன்னார் ரெண்டு பேர் அங்க இருந்தாங்க திருமணமாக ஆகிடுச்சு திருமணமாக ஆனா அதுக்கு சாட்சி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் நிக்காடைய பாடத்துல நாம பார்த்தது கட்டாயமாக சாட்சி இருக்கணும் குறைஞ்சது ரெண்டு பேர் இருக்கணும் ஒரு மருமகனும் மாமாவும் சேர்ந்துட்டேன் முடிச்சுக்கிட்டேன்னு சொன்னார் திருமணமாக ஆகுமா ஆகாது கட்டாயமாக சாட்சி இருக்கணும் கையெழுத்து போடுறவங்க தான் இல்ல யாராவது ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்தா போதும் யாருமே இல்லாமல் ஒரு பொண்ணுடைய பொறுப்புதாரி ஒரு மாப்பிள்ள மட்டும் இருந்து கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டோம் வெளியில வந்து சொல்றாங்க ஒரு ஆள் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரார் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரார் கல்யாணம் சொல்லிடுத்து அவனுக்கு கபூல் செஞ்சுட்டா திருமணமாக ஆகாது பெரிய விபச்சாரம் ஏன்னா கட்டாயம் சாட்சி நம்ம சொல்லி இருக்க திருமணத்துறை விஷயத்துல கட்டாயம் சாட்சி இருக்கிற சாட்சி இல்லைன்னு சொன்னா திருமணம் செல்லாது இது இணைவதற்கு இது இணைவதற்கு ஆனா பிரியறதுக்கு சாட்சி கட்டாயம் கிடையாது ஒரு வாய் வார்த்தை தான் இதுக்கு சாட்சி கூட தேவையில்லை பொண்ணு அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் கட்டாயமாக கல்யாண தப்பு மாப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடத்துல ஒரு பாடம் இன்னைக்கு இன்னையில இருந்து வாயில தலாங்கிற வார்த்தை ஹராமாக்கி கொள்ளணும் தூக்கத்துல கூட வளரிடாதீங்க தூக்கத்துல கூட வளரிடாதீங்க தலாக்குங்கிற வார்த்தை ஒரு மாப்பிள்ளைக்கு ஹராமாக ஆகிடணும் சொன்னாலும் சொன்னா சொன்னதுதான் முதலாவது விஷயம் விளங்கி கொள்வோம் தலாசிற்கு சாட்சி கட்டாயம் கிடையாது இது வாப்பா இருக்கணும் தேவையில்ல பொண்ணுடைய நான் பொண்ணுடைய வாப்பாட்ட தான் மாமனாட்ட தான் நான் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டேன் நினச்சு சொல்ல சபைய கூட்டிதான் சொல்லணும் தேவையில்லை சும்மா சொன்னாலும் இது நிகழ்ந்துடும் சொன்னாங்க மூன்று காரியங்கள் இருக்குது அது விளையாட்டுக்கு சொன்னாலும் அது வினையாகத்தான் வேணும் என்று சொன்னாலும் வினையாகத்தான் ஆகும் கட்டாயமாக நடந்தாட்டிய பத்தி ஆயிட்டா சலாசு ஜித்து மூணு காரியங்கள் இருக்கு வேணும்னு சொன்னாலும் அது வேணும்னு நிகழும் விளையாட்டாக சொன்னாலும் விளையாட்டாக நடக்காது அது வேணும் சும்மா ஒரு பொருள் கடையில வச்சிட்டு இருக்கிற இந்த பொருளை தாங்கல நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னோம் அவர் சாரதுக்கு ரெடி ஆயிட்ட சும்மா சொல்றேன் அப்படின்னு விட்டுட்டு போகலாம் நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஜோக்குக்கு சொன்னேன் ஜோலிக்கு சொன்ன அது வேற வேற விஷயங்களை வச்சு கொள்ளலாம் மனைவியை பார்த்து தலாத்து சும்மா சொன்னார் சும்மா நீ தலாத் அப்படின்ட்டு என்னங்க இல்ல இல்ல சும்மா சொன்ன விளாட்டுக்கு சொன்ன முடிஞ்சிருச்சு ஒரு தலாத் ஆயிடுச்சு முதலாவது விஷயம் தலாத்திற்கு சாட்சி தேவை இல்லை விஷயம் தலாக் விளையாட்டாக சொன்னாலும் தலாக் நிகழ்ந்த கட்டாயமாக வாலிபர்கள் திருமணம் முடிச்சு அவங்க விளங்கி கொள்ளணும் விளையாட்டுக்கு விளையாட்டு கூட சொல்லக்கூடாது யாருக்குமே தெரியாது கணவனுக்கு மனைவிக்கு மட்டும்தான் நடந்திருக்கு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளார நடந்துருச்சு நிறைய நடக்குது அனைவரும் சொல்றாரு விளையாட்டுக்கு மனைவிக்கு ஒரு பத்து தலாக்காரும் கொடுக்கறா சொல்றாராம் விளாட்டா ஆயிருச்சு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அவங்க சேர முடியாது சேர்றதுக்கு தனியாக அலாதியான பயங்கரமான சட்டங்கள்லாம் இருக்குது விளையாட்டாக கூட தலாக்க பயன்படுத்தக்கூடாது மனைவியை பார்த்தேன் விளையாட்டுக்கு கூட தலாக்க சொல்லக்கூடாது தேவையில் அனுமதிக்குது இந்த தலாக்க ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க இன்னைக்கு நாம பார்ப்போம் தலாப் நிர்பந்தமான நேரத்துலதான் தலாக் சொல்லணும் எப்ப தலாக் வந்து அபுபபுல் ஹலாலிஹி அத்தலாப் அல்லா மாப்பி பொ சேர்ந்துட்டுறது இல்ல விட்டுட்டு வந்து ரொம்ப கோவப்படுறான் ரொம்ப கோபப்படக்கூடிய ஒரு ஹலாலான காரியம் அவ ரொம்ப யோசிச்சுட்டு தான் இந்த விஷயத்தை முடிவு செய்யணும் சேர்ந்து வாழ முடியாதுங்கிற சூழ்நிலை வந்துட்டாலும் கூட சொல்ற தலாக் சொல்றதுக்கு மார்க்க முறைகளை கொடுத்துருக்கு அதுல ஒரு தலாக் ரெண்டு விதத்துல இருக்குது ஒன்னும் சுண்ணத்தான தலாக் இன்னொன்னு பிதா ஹராமான தலாக் தலாக் சொல்றதுனே மாப்பி அண்ட் தலாக் நிகழ்ந்துரும் இதுதான் தலாக்கு சொல்றாங்க அது என்ன தலாக் அது மனைவி மாதவிடாயாக இருக்கிறப்ப ஒரு தலாக் சொல்ற என்னுடைய மனைவி மாதவிடாயாக இருக்கும் பொழுது தலாக் சொல்றார் இந்த தலாக் உண்மையிலேயே மனைவி பெரிய கொடுமக்காரியா இருக்கா பெரிய அநியாயம் பிடிச்சவளா இருக்கா பெரிய கஷ்டம் பெரிய தொல்லை பிடிச்சவளா இருக்கா என்ன இருந்தாலும் பரவாயில்ல நீங்க இப்படி தலாக் சொன்னீங்கன்னா தலாக் நிகழும் ஆனா நீங்க பாவியாக அல்லா இடத்துல பதிவு செய்ய பாவியாக ஹயலுடைய அதாவது மாதவிடாய் காலத்துல பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்ட மாப்பிள்ளைக்கு நல்லா தெரியும் மாதவிடாய் வந்து தலாக் சொல்றாரு இன்னைக்கு என்ன கேள்வி வரும் ஏற்கனவே அவங்க பிரிஞ்சு பல நாலாயிடுச்சு பல வருஷம் ஆயிடுச்சு தாசியார் கூப்பிட்டு தலாக் சொல்ல சொல்றாரு சொல்றோம் காசியார் கூப்பிட்டு அந்த நேரத்துல அவ எப்படி இருந்தா எனக்கு என்ன தெரியும் ஏன்னா அவளோட பேசி பழகிய பல நாள் ஆயிடுச்சு அந்த நேரத்துல கூட இதெல்லாம் நடைமுறை சிக்கல்கள் ஏராளமான சிக்கல்கள் இருக்கு முடியா பேசும் சரியான காரணத்தோடு ஆனால் அவளை மாதவிடாய் நிலையில் வைத்து தலாக் சொல்வது உங்களுக்கு பெரிய பாவம் பெரிய ஹராம் இருக்கு ஆனால் தலாக் சொன்னால் நிகழ்ந்துடும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது தலாக் சொன்னால் நிகழ்ந்த சேர்ந்து பாவியாக நீங்களும் சேர்ந்து ஒரு பெரிய குற்றவாளியாக ஆகுங்க மாத விழா நிலையில வச்சு தலாக் சொல்ற காசியார் கூப்பிட்டு விட்டு தலாக் பல நாள பல வருஷமா பிரச்சனை போயிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் கூட ஒரு மாப்பிள்ளையாக இருந்தால் யோக்கியமான மாப்பிள்ளையாக இருந்தால் மார்க்கம் தெரிஞ்சவராக இருந்தால் அவர் என்ன சொல்லணும்னா உடனே கேட்கணும் தலாக் சொல்ல சொல்றீங்க என் மனைவி நான் கொஞ்சம் பேசணும் மனைவிக்கு தான் பேச முடியும் மனைவி கேட்கணும் எப்படி இருக்க இது ஒண்ணு இந்த நேரத்துல தலாக் சொன்னால் என்ன விஷயமா இருந்தாலும் மாப்பிள்ள குற்றவாளி மாப்பிள்ளும் ஆனா தலாக் நிகழும் தலாக் செல்லுபடி ஆகும் ஆனால் சொல்லக்கூடாது ரெண்டாவது விஷயம் இந்த தலாக்க மொஹர்ணம் தலாக்கிதாயி பாவத்தை ஆணுக்கு தேடி கொடுக்கக்கூடிய தலாக்களை ரெண்டாவது வகை என்ன பொண்ணுக்கு பீரியட்ஸ் எல்லாம் இல்ல நல்ல சுத்தமத்தான் இருக்கிற மாதவிடா இல்ல ஆனால் அந்த சுத்தத்துல வச்சி, கனவனும் மனைவியும் தாம்பத்திய உறவு அடைஞ்சிருக்கிறாங்க நேத்துராவ் நல்லதா இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க காலையில குளிச்சிருக்கிறார் உறவுலாம் நடந்திருக்கு ஏதோ பிரச்சனை முதலாவது குற்றவாளி மாப்பிள்ள தான் உண்மையிலேயே பொண்ணு தப்பு செஞ்சிருக்கு பரவாயில்லை மார்க்க சொல்லுது அப்படி பொண்ணு தப்பு செஞ்சாலும் கூட இது தலா நேரம் இல்லை வச்சுக்கொள்ள ராவ் என்ன செஞ்சார் இந்த அளவுக்கு சொன்னோம் ராவ் என்ன நடந்திருக்குது பிரலாக் ஹாம் ரெண்டு நேரத்துல தலாக் சொல்றது ஆணின் மீது ஹராம் இது மாப்பிள்ள தான் விளங்கணும் மாப்புலதான் புரியணும் ஒண்ணு அவளுக்கு பீரியட்ஸ் ஏற்பட்டு இருக்கும்பொழுது மாதவிடா ஏற்பட்டு இருக்கும் பொழுது தலாக் சொல்றாரு இந்த தலாக் அவளுக்கு இவருக்கு ஹராம் இவருக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இவருக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஆண்கள் தெளிவாக இருக்கணும் இரண்டாவது விஷயம் அந்த சுத்தத்தில் வைத்து அவளுக்கு மாதவிடா ஏற்படல அந்த சுத்தம் அந்த சுத்தத்துல வச்சு அவளோட அவர் உறவு வச்சிருந்திருக்கிறார் தாம்பத்திய உறவுகள் நடந்திருக்கு ஒரு தடவையாவது ஒரு இருபது நாளைக்கு அவர் சுத்தமா இருக்கிறார் முதலாவது நாள் அவர் என்ன செஞ்சார் தாம்பத்திய உறவு வச்சிருந்தார் அதுக்கப்புறம் இன்னும் என்ன செய்யல பீரியட்ஸ் வரல இப்ப கடைசி கட்டத்தில் அந்த நேரத்துக்கு முன்னாடி உறவு வச்சிட்டீங்களா அதுக்கப்புறம் திரும்ப சுத்தம் ஆகிறாள் சொல்லுங்க இது பரவாயில்ல நீங்க மனைவியை அனுபவித்த அதாவது உறவு கொண்ட உடல் உறவு தாம்பத்திய உறவு கொண்ட அந்த சுத்தத்தில் வைத்து தலாக் சொல்வதும் ஹராம் மனைவிக்கு மாதவிடா ஏற்பட்டுக் கொண்டு இருக்கும்போது சொல்லவும் விஷயத்தில வச்சுக்கோய் ஆனா கொஞ்சம் மனசுல வச்சு வேண்டிய விஷயம் யாராவது இருந்தால் கட்டாயம் எப்ப தலாக் சொல்ல புறங்கறிய நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ மனைவி உங்களுக்கு மத்தியில இது தாம்பத்திய உறவுகள் இந்த சுத்தத்துல வச்சு நடந்துச்சா இல்ல பரவாயில்ல அடுத்த அவள்கிட்ட கேள்வி சுத்தமா இருக்கிறாள் மாத விடா இருக்கிறாளா பீரியட்ஸ் இருக்கிறா தலாக் உனக்கு இது முதல்ல பாவம் நீ பெரிய பாவத்துக்கு ஆளாக ஆகுவா அல்லாஹ் கோபப்படணும் அல்லாஹுடைய கோபத்துக்கு நீ ஆளாக சொல்லி அவரை நாள் அஞ்சு நாள் ஒரு கிழமை போகட்டும் சுத்தம் ஆகட்டும் திரும்ப தலா இதுதான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தால் இன்னைக்கு இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ மார்க்கும் சொல்லக்கூடிய அனுமதிக்கப்பட்ட தலாக்க கூட காரணத்தோட தான் சொல்லணும் அதுல அந்த பெண்ணுக்கு மாத ஏற்படும் பொழுது என்னதான் பெண்ணின் மீது குற்றமும் குறையோ இருந்தாலும் கணவர் தலாக சொன்னால் கணவன் பாவத்தாலியாக கணவன் அல்லாஹால் பிடிக்கப்படக்கூடிய ஒரு நபராக குற்றத்துக்கு காரணமாக ஆகிவிடுவார் அதே போலவே மனைவிக்கு மாதவிடா இல்லாமல் இருக்கும்பொழுது சுத்தமாக இருக்கக்கூடிய நிலையில் சாம்பத்திய உறவு நடந்திருக்க அந்த சுத்தத்தில் வச்சு அந்த சுத்தத்தில் வச்சு தலாசுறார் இந்த ரெண்டும் ஹராம் தவிர்த்துக் கொள்ள வேண்டிய ஆண்கள் மீது ரொம்ப பயங்கரமான பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தவிர்த்து கொள்ளணும் இன்னைக்கு இந்த விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும் பெரிய நிறைய விஷயங்களை சொல்லி உங்களுடைய குழப்ப நான் விரும்பலா அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள்ல இன்னும் இது சம்பந்தமான மேலதிக நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய ஏன்னாக்கா நீங்க என்ன நினைச்சிட்டாங்க தலாக்குன்னு சொன்ன உடனே என்னமோ நடுவுல வந்து விழுந்து பிரிச்சிடணும் யாருக்குமே தெரியாம கூட தலாக்கு சொல்லிட்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கலாம் தலையில ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்லுவான் ஒரு சம்பவத்தை சொல்லுவான் நம்ம தலாக்குனாக்கா என்ன நம்ம நினச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் இல்ல சொன்னா முடிஞ்சிருச்சு ஒரு முடிஞ்சிருச்சு நடக்கிற விபச்சாரம் தான் ஒருத்தர் மூணு தலாக்கு சொல்லிட்டா தலாக்கு சொல்லிட்டு மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்துட்டு கூப்பிட்டு விசாரணை வந்துருச்சு கூப்பிட்டு கேட்டாங்களா எங்க தலாக் சொன்னீங்களாவோ அதுல மூணு தலாக் சொன்னேன் திரும்ப சேர்ந்து இருக்கீங்களோ சேர்ந்துதான் இருக்கோட்டோம் எது தலாக்லாம் விட்டுக் கொட்டோம் இல்லாத நாங்க சேர்ந்துதான் இருக்கிறோம் அது கூடாதுங்க இல்ல நாங்க கூடிட்டு தான் இருக்கிறோம் அவர் என்ன நினைச்சிட்டாரு எனக்கு என்னமோ நடுவுல வந்து ஒரு கல்லு விழுந்து ரெண்டு பேரும் தடுத்துட்டு இருக்கிறோம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறார் இந்த மாதிரி தலாக்குடைய விளப்பம் இல்லாத காரணத்தினாலதான் எனக்கு நிறைய பாவத்துக்கு மேல பாவம் நிகழ்ந்து இதுவும் வந்து தடுக்காது யாரும் பாக்க போறது இல்ல எல்லா இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் எல்லா இடத்துல யாரும் ஒரு பொண்ணை போட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறோம் யாரும் என்ன செய்ய முடியும் அத மாதிரி ஒண்ணுதான் நம்ம மனைவியாக இருந்தாலும் மூணு தடவை தலாக்கு சொன்னார் சொல்லிட்டு அவர் சேர்ந்து வாழ்ந்துட்டே இருக்கிறார் விபச்சாரமாக மாறிடும் அதனால நாங்க தலாக்கு ஏற்படும் அப்படிலாம் அல்லாஹுடைய சாட்சியாக வச்சு நாங்க நடந்து கொள்ள வேண்டிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான் விளங்கிக் அதனால இன்னைக்கு திரும்பவும் சொல்றேன் விளங்க வேண்டிய விஷயங்கள் முழுக்க முழுக்க ஆண் தான் இதுல பொறுப்புதாரி கணவர் தான் இதுல பொறுப்புதாரி ஆவேசப்படுறதுக்கு தலாக்களை அனுமதியே கிடையாது ஆத்திரப்படுறதுக்கு தலாக்கள அனுமதியே கிடையாது பாருங்க எவ்வளவு ஒரு அழகான சட்டத்தை சொல்லுது என்ன கோபம் என்ன பயங்கரமான நிலையில இருந்தாலும் அவளுக்கு ஏற்படும் பொழுது அதாவது மாதவிடாய் நிலையில் வச்சு தலாக் சொல்றது ஆண் பாவியாக மாறுவார் ஆண் குற்றவாளியாக ஆகுவார் அதே போலவே சுத்தமாக இருக்கும்பொழுது அந்த சுத்தத்தில் வைத்து இவர் அனுபவித்து இருக்கின்றார் உடல் உறவு இந்த நேரத்தில் தலாக்கு சொல்றார் பெரிய நிகழும் ஆண்கள் ஆகினாங்க அரவாசு தலாக்கலாம் அவசரப்படாதீங்க நிறைய தலாக்கள் அவசரத்துல பட்டுட்டேன் பிறகு யோசிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த ரெண்டு விஷயத்தில வச்சுக்கலாம் இது சம்பந்தமாக ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேட்டுக்கொள்ள நோயாளியான பெண்களுக்கும் ரொம்ப சட்டமா அடுத்தது கல்யாணத்து வராமக்க வேலை அந்த குடும்ப பிள்ளைக்கிறவங்களை தெரியும் ஒரு சந்தத்தால அவரை வரப்போறது சொல்லி ஒரு அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்ய ரெண்டு நூறு சம்பவம் நோயாளிக்கு இதுதான் சட்டமா அப்படின்னா எல்லாருக்கும் இதுதான் சட்டம் எல்லாருக்கும் இதுதான் சட்டம் அவங்களுக்கு தலாக்கு அனுமதி கிடையாது சொன்னால் தலா நிகழும் அது வேற விஷயம் ஆனால் அவர் மாப்பிள்ள குற்றவாளியாக ஆகுவார் என்ன நோயாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் வெளிநாட்டுல இருக்கிறார் எத்தனையோ வருஷங்கள் வெளிநாட்டுல இருந்து இருக்கிறார் குடும்பத்துல உள்ளவங்களும் அவசரப்படுத்தி செய்யறாங்க அப்போவும் கூட நிதானமாக ஒரு கிழமை கிழமைத்தான் முடிவு செய்ய விஷயங்கள் கிடையாது வருஷத்துக்கு முன்னாடி தலாக் சொன்னார் அதுக்கு அப்புறம் ரெண்டு கல்யாணம் முடிச்சிட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு கல்யாணம் முடிச்சிட்டார் இப்ப கோளுக்கு மேல கோல் அந்த முதலாவது பொண்டாட்டியோட சேர்வதற்கு வழி என்ன அந்த தலாக்கேன் பண்ணுங்க சொல்லியாச்சு தலாக் இப்ப இல்லாமல் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி கை வச்சிட்டு முதலாவது அதுக்கப்புறம் தலாக் ஆவேசப்பட கிடையாது நிதானமாக அது யாரு ஆக கூடுதல் நிதானம் வேணும் மாப்பிள்ளைக்கு ஆக கூடுதல் நிதானம் வேணும் மாப்பிள்ளைக்கு அவர்தான் தலாக்குடைய பொறுப்பை கொடுத்திருக்கு அதனால யாராக இருந்தாலும் இதுதான் சட்டம் மாத விடால வச்சு தலாக் சொல்றது ஹராம் தவிர்த்துக் கொள்ளு பெண்கள் சொல்லலாமா நல்ல அழகான கேள்வி கட்டாயம் கிடையாது ஆண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை தான் கொடுக்கணும் ஆனால் மட்டும்தான் சொல்ல முடியும் வந்து பிடிக்கல அவளுக்கு அவங்களுக்கு தலாக்குடிய உரிமை கிடையாது சில பெண்கள் அவங்களே சொல்லிக்கிறாங்க அப்படி சொல்றதுனால நிச்சயமாக ஒண்ணு நடக்க போறது கிடையாது பெண்களுக்கு தலாக்க கொடுத்துருந்தா நீங்க ஒரு மாப்பிள்ளையாவது வீட்ல வாழ்ந்து இருக்க முடியாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது பெரிய ராணுவ ரகசியம் அல்ல எனக்கா அது அவ்வளவு கோபம் உங்களோட வாழ்ந்து நான் எண்ணத்தை கண்டன் அப்படிங்கிற தலாக்க கையில கொடுத்துருந்தாக்க நீ பாதி மாப்பில இல்ல முக்காவாசி மாப்பிள்ள வீட்டுல என்ன செய்யணும் அதனாலதான் பெண்களுக்கு அந்த தலாக்குடிய உரிமையை மார்க்கும் கொடுக்கல அப்ப பெண்களுக்கு மாப்பிள பெரிய குடும்பக்காரரா இருக்கிறா தலாக்கம் விட மாட்டேங்கிறா மார்க கட்டாய் கஷ்டப்படுத்தல பெண்களுக்கு சில வழிமுறைகளை வச்சிருக்கு அதுக்கு புல்லான பேர் இருக்குது என்றால அது ஒரு சந்தர்ப்பத்துல தெளிவாக பார்ப்போம் ரொம்ப நல்ல அழகான கேள்வி சொல்லறேன் ஒரு தடவை தலாக்ஸ்னாலும் பெண் இதா இருக்கணுமா கட்டாயமாக இதா இருக்கணும் அது தெளிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம் நேரத்தை சுருக்கின காரணம் அடுத்த சந்தர்ப்பத்தில் அவங்க கேட்ட கேள்வி இன்னும் தெளிவாக பாப்போம் ஒரு தடவை தலாக் சொன்னால் என்ன ரெண்டு தடவை சொல்றதுனா எப்படி சொல்றது சுண்ணத்தான முறையில தலாக் சொல்றதுனா எப்படி சொல்றது அது அடுத்த சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் அவ ஒருத்தர கேட்ட கேள்விக்கு பதில் ஒரு தரவை தலாக் சொல்லிட்டா இதா இருக்கணுமா கட்டாயம் இருக்கணும் கட்டாயமா இதா இருக்கணும் இதாங்கிறது கட்டாயமா இருக்கணும் அடுத்த பாடம் கட்டாயமாக கலந்து கொள்ளுங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய கட்டாயமான விஷயங்கள் எமது இணையதளமாகிய டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் தமிழ் பயான்ஸ் டொட் கோம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்